ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்திலே நாம் சொல்லக்கூடியதான அன்னசூக்தம் சொல்கிற சரித்திரத்தை பார்த்துன்னு வரோம் ரிஷிகளெலாம் சூத்த அந்த பிரம்மதத்தங்கிற ராஜா யார் அவருக்கு யார் இன்னார் என்ன பிறவி போன தடவை எடுத்திருக்கா என்ன பாப்பத்தினாலே இப்படி ஒரு பிறவி கிடச்சிருக்குன்னு அந்த ராஜா சொல்கிறாருன்னா அந்த அளவுக்கு ஞானம் என்ன காரணம் அதை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு ரிஷிகள்லாம் கேட்க இந்த சூதபௌராணிகர் அந்த சரித்திரத்தை சொல்கிறார் அனுகோநாமவைப் ராஜகா பாஞ்சாலாதிபதி புரா அனுஹன்னு ஒரு ராஜா பாஞ்சால தேசத்து ராஜா அவருக்கு சந்ததிகள் இல்லை ரொம்ப கவலைப்பட்டார் ராஜா கவலைப்பட்டு ஆச்சாரியர்கள்ட்ட போய் கேட்டால் புத்திரன் பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் அப்போது அவர்கள் பகவான் மகாவிஷ்ணுவை பூஜிக்கணும் மகாவிஷ்ணுவை நோக்கி தபஸ் பண்ணு உனக்கு மகாவிஷ்ணுவை அனுகிரகம் பண்ணுவார்னு அவர்கள் சொன்னார் புத்திரார்த்தி தேவதேவேசம் ஹரிம் நாராயணம் பிரபும் ஆராதயமாச விபும் தீவிரவிரத பராணா அப்படி நாராயண நோக்கி விரதங்களில் அனுஷ்டானம் பண்ணுறார் ராஜா தபஸ் பண்ணுறார் புத்திரன் வேணும்னு மகாவிஷ்ணுவை ஆராதிச்சார் ராஜா தத காலேன மகதா துஷ்டஸ்தனார்தனா பகவான் அந்த ராஜாவனிடத்தில் ரொம்ப பகவான் அந்த ராஜாவை பார்த்து கேட்கிறார் வரம் விரணீஸ்வத்திரந்தே ஹிருதேன ஈப்சித்தம் ரப்பா ஹே ராஜன்னு நீங்கள் படின விரதம் பூஜையினாலே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என்ன வரம் வேணும் கேளுன்னு ஏவமுத்தஸ்து தேவேன வவ்ரேச வரமுத்தமம் அந்த ராஜா பகவான்ட்டு வரம் கேட்கிறார் புத்திரம் மேதேஹி தேவேஷா மகாபல பராக்கிரமம் பாரகம் சர்வசாஸ்திரானாம் தார்மிகம் யோகினாம் பரம் சர்வசத்வ ருதஜம்மே தேகி யோகின மாத்மஜம் எனக்கு ஒரு புத்திரன் வேணும் அதை நீங்கள் அனுகிரகம் பண்ணணும் அந்த புத்திரன் எப்படி இருக்கணும்னா மகாபல பராக்கிரமம் மகாபலசாலியாக இருக்கணும் தைரியமுள்ளவனாக இருக்கணும் பாக்கி ராஜாக்கள் என்னுடைய என்னுடைய புத்திரனை பார்த்து பயப்படணும் அதே சமயம் போக்கிரியாக கூடாது நல்லவனாக இருக்கணும் பாரகம் சர்வசாஸ்திரானாம் எல்லா சாஸ்திரங்களையும் படித்தவனாக இருக்கணும் நல்ல நல்ல படிப்பாளியாக இருக்கணும் தர்மத்திலே முழு ஈடுபாட்டோடு இருக்கணும் தார்மிகம் யோகினாம் பரம் தர்மத்திலே முழு ஈடுபாடு இருக்கணும் யோகியாக இருக்கணும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும் சர்வசத்த ருதஜம் மே தேகி யோகினமாத்மஜம் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவனாக இருக்க சர்வஜனாக இருக்கணும் அப்படி எனக்கு ஒரு புத்திரன் வேணும்னு ராஜா வரமாக பகவானிடத்தில் கேட்கிறார் ஏவஸ்விஸ்வாத்மா தமாக பரமேஸ்வர பசதாம் சர்வதேவானாம் தத்தைவாந்தரதீயதா அப்படியே ஆகட்டும்னு பகவான் விஸ்வாத்மா பரமேஸ்வரனான பகவான் அனுகிரகம் வந்துட்டு தத்திரைவாந்தரதீயதா அப்படியே மறைஞ்சுட்டார் பகவான் ததசத புத்தோபூத் பிரம்மதத்திராபவான் அந்த ராஜாவுக்கு பகவானுடைய அனுகிரகத்தினாலே புத்திரன் பிறந்தார் அந்த புத்திரனுக்கு பிரம்மதத்தன்னு பெயர் வச்சார் ராஜா அவன் ரா ராஜா வரன் கேட்டது மாதிரியே சர்வசத்வானு கம்பீச்ச சர்வசத்வலாதிக்க சர்வசத்த ருதஜ சர்வசத்வேஸ்வரேஸ்வரஹா அதேபோல் அதே போல் எல்லாத்திலேயும் சரந்ததாக விளங்கினான் ராஜா நிறையா படித்தான் தர்மத்திலே முழு ஈடுபாடு பெரிய பராக்கிரமசாலி எல்லோரையும் அனுசரிச்சுன்னு போகக்கூடிய தன்மை அப்படி பாஞ்சால தேசத்து ராஜாவாக பிரம்மதத்தன் இருந்த இந்த பகவானுடைய அனுகிரகத்தினாலே பிறந்தத்தினாலே பசு பட்சிகள் பேசக்கூடிய பாஷைகள் அந்த ராஜாவுக்கு தெரியும் அந்த பசு பட்சிகள் யாரை பார்த்தாலும் இவர்கள் போன பிறவியில் என்ன பண்ணியிருக்கா இந்த பிரிவியில் என்ன பண்ணுறா அடுத்த பிரிவு என்னவாக இருக்க போகிறது அவ்வளவும் தெரியக்கூடியதாக அந்த ராஜா சிறந்தவராக விளங்கினான் பிரம்மதத்தன் ஆகையினாலே அவருக்கு எந்த பசு பட்சிகளை அதனுடைய முழு முழு ராஜாவுக்கு தெரிஞ்சு போயிடும் அப்படி ஒரு சக்தி கிடைச்சது பகவானுடைய அனுகிரகத்தினாலே அப்படின்னு அந்த ராஜாவினுடைய சரித்திரத்தை சொல்லிட்டு ஒரு ஒரு நாளைக்கு இந்த ராஜா அந்தபுரத்தில் உட்காண்டிருந்தார் அப்படியே யோஜனை பண்ணிகிட்டு பொழுது ஒரு மூளையில் வரிசையாக எறும்புகள் பயின்று இருந்தது ரெண்டு எறும்புகள் பேசின்றது அந்த எறும்புகள் பேசின்னு ராஜா கேட்டுட்டே இருந்தான் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தான் அந்த சமயத்தில் ராணி வந்த சன்னதி ராஜா கிட்டே வந்தா என்ன ராஜன்னு தனியாக உட்காந்து சிரிக்கிறேளே என்னன்னு கேட்டால் ராணி அப்போது ராஜா சொன்னா இல்லை இல்லை ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு எறும்புகள் பேசின்னு இருந்தது அதை கேட்ட உடனே எனக்கு சிரிப்பு வந்துடுத்து அதான் சிரித்தேன் எறும்பு பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு புரியுமா நம்பறாப்பில் சொல்லணும் உண்மையை சொல்லுங்கோன் இல்லை இல்லை இந்த ரெண்டு எறும்புகள் பேசின்று இருந்தது எனக்கு சிரிப்பு வந்துருத்தோன்னு என்ன பேசின்னு இருந்தது அப்படின்னு கேட்டால் இல்லை ரொம்ப ஒரு முன்னாடி ஒரு பெண் எறும்பு பயின்றிருந்தது பின்னாடி வந்த ஆண் எறும்பு ரொம்ப பிரியமாக அந்த பெண் எறும்பை தடவை கொடுத்துட்டே போச்சு அப்போது அந்த பெண் எறும்பு கேட்டது நேற்றிக்கு பூரா உன் ஆளுக்கானவே நீ எங்கே போனேன்னு கேட்டது அப்போது அந்த ஆண் எறும்பு சொல்லித்து இல்லை நேச்சிக்கும் இதே மாதிரி தான் தான் இருந்தேன் நீ மறந்து போயிட்டியான் இல்லை நீ என்னோடு இல்லை அதையினால்தான் நான் கேட்கிறேன் இல்லையே அப்போ உன்ன மாதிரியே நான் வேற ஒத்தியோடு இருந்துட்டேன் போல இருக்கு நேற்றுக்கு நீ தப்பாக நினைக்காதே நீனு நினச்சுன்னுட்டேன் நான் அப்படின்னு அந்த ஆண் எறும்பு அந்த பெண் எறும்பு நம்ப இல்லை நீ என்ன விட்டுட்டு வேறு யார்கிட்டயோ நீ போயிட்டேன் இனி நான் உனக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இறந்து விழுந்துடுத்த அந்த பெண் எறும்பு அந்த சோகத்தினாலே இறந்து விழுந்துடுத்த இதுதான் இங்கே நடந்தது இதை பார்த்த உடனே எனக்கு அடாடா தன்னுடைய பர்த்தா ஒரு நாளைக்கு இல்லைன்னா எவ்வளோ சந்தேகப்படுறது பாரு மனுஷர்களுக்கு தானே இல்லை பசுபக்ஷிகளுக்கு கூட இந்த விஷயத்த சந்தேகம் வருதுங்கிற விஷயத்த நினச்சேன் எனக்கு சிரிப்பு வந்துடுத்தோன்னு அந்த ராஜா சொன்ன அந்த ராணிக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு கிமர்த்தம் வத கல்யாணி வதனாஸ்திதா ஏன் கோபமாக சொல்லு உண்மையை சொல்லு ஏன் கோபமாக இருக்கே நான் சொன்ன கதை உனக்கு பிடிக்கலையான்னு கேட்டான் ராஜா அப்போது அந்த ராணி சொன்னால் நீ பொய் சொல்கிற உன்னுடைய மனசில் வேறு இருக்குன்னு இல்லை இல்லை இதுதான் நடந்தது நீ இதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்காத வா நாம் கொஞ்சம் வெளியில் போவோம்னு அந்த ராஜா இந்த ராணியை அழைச்சிட்டு இந்த மானசரோவர் நந்தவனத்திற்கு ரதத்தில் வந்திருக்கார் ராணியை சமாதானம் பண்ணுறதுக்காக அப்படி ராணியை சமாதானம் பொழுது ராணி அந்த ஹம்சங்களை ஆற்றுக்கு அழைச்சின்னு போவோம்னு சொன்னால் வேண்டாம்னு சொன்னால் ராணிக்கு இன்னும் வருத்தம் ஜாஸ்தியாக போயிடும் அப்படிங்கிறதுனால சரி அழைச்சின்னு போவோம் நடக்கிறதை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு இந்த ராஜா தீர்மானம் பண்ணிட்டு அந்த ஹம்சங்களை அரண்மனைக்கு எடுத்துன்னு வந்துட்டார் அப்படின்னு சூத்த பௌராணிக்கர் சொல்லிவிட்டு மேற்கொண்டு அந்த சரித்திரத்தை சொல்கிற என்னென்னா அந்த ஹம்சங்கள் வைத்தியம் என்ன பண்ணியும் அது எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறது ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருக்கு வைத்தியர் சொன்னார் இதற்கு உடம்பு ஒன்றுமே இல்லை ஆனால் வேறு ஏதோ இதற்கு ஒரு உடம்பில் ஏதோ சிரமம் இருக்குது அது என்னன்னு நம்மால் கண்டுபிடிக்க முடியலன்னு வைத்தியர்கள் சொல்லிட்டார் அந்த ராஜா யோஜனை பண்ணினான் இப்போது மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு யோஜனை பண்ணினான் யோஜனை பண்ணி ஒரு முடிவுக்கு வந்தான் ராஜா என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்